அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு புல்லறிவாண்மை அதிகாரத்திலே அதாவது எண்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஐந்தாவது குரட்பாவுக்கு இப்பொழுது பொருள் தெரிந்து கொள்கிறோம் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் கசடர வல்லதுவும் ஐயம் தரும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் தான் படிக்காத நூலை படித்தவன் மாதிரி நினைச்சுக்கிட்டு பேச வர்றதுங்கிறது மேற்கொண்டு ஒழுகல் கல்லாத மேற்கொண்டு தான் கற்காத ஒரு நூலை கற்றவன் போல் நினைத்து பெரியவங்களுக்கு முன்னால சொல்ல வந்தான்னு சொன்னா கசடர வல்லதுவும் அய்யம் தரும் ஒருவேளை இவன் தெளிவா சில நூல்களை படிச்சிருந்தான்னா கூட அதை இவன் தான் சொல்றானா இல்ல இவனுடைய சுயமா மனசுல உள்வாங்கி கொண்டு சொல்றானா இல்ல சும்மா அப்படியே படிச்சதை இந்த வாந்தி எடுக்கிறதுபான் முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறதெல்லாம் பார்த்தா உளறது மாதிரி இருந்தது இப்ப பேசுறத பார்த்தா ஏதோ கொஞ்சம் படிச்ச மாதிரி தெரிகிறது ஆனா இது உண்மையிலேயே இவன் படிச்சிருப்பானா இல்ல ஏதோ மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்றானா அப்படின்னு சந்தேகப்படுவார்களான் ஆக கஷடரை வல்லதுவும் ஐயம் தரும் அதாவது நாம எதை படிச்சோமோ அதைத்தான் தெரிஞ்சதுன்னு சொல்லணும் தெரியாதத தெரியாதுன்னு சொல்லிடணும் ஒரு அறிஞனுக்கு அழகு தெரிஞ்சத தெரிஞ்சதுன்னு சொல்லுவான் தெரியாதத தெரியாதுன்னு சொல்லுவான் சில பேர் என்னன்னா தெரியாததையும் தெரிஞ்சதா சொல்லி தெரிஞ்ச விஷயத்துக்கும் கூட சந்தேகத்தை வரும்படி பண்ணி விடுவார்கள் அப்படிதான் இந்த குரல் சொல்கிறது ஆக படித்ததை தவிர படிக்காதையெல்லாம் அனாவசியமா எனக்கும் தெரியும்னு சொல்ல போய் கடைசியில பேரை கெடுத்துக்கூடாது ஆக புல்லரி உடையவன் என்ன பண்ணுவான்னா தான் கற்காத நூல்களையும் தெரிந்தவன் போல் பேசி கற்ற நூல்களையும் இவன் உண்மையிலேயே கற்றிருக்கிறானா என்கின்ற சந்தேகத்தை உண்டு பண்ணுவதாக ஆகிவிடும் என்பதுதான் பொருள் அறிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்கள்னா இவன் படித்தேன்னு சொல்றான் எவ்வளவு தூரம் சரியா படிச்சானோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார்கள் ஏனென்றால் இந்த உலகத்தில் அத்தனை எல்லாரும் அடையாளம் என்ன தெளிவா சொல்லணும் தெரியாத விஷயத்தை தெரியல அப்படின்னு சொல்றது ஒன்னும் கௌரவத்துக்கு இழுக்காகாது அதை நான் கற்கவில்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்வது தவறு கிடையாது ஆகவே கல்லாதண்டுகல் க மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள்வம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்துகொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற